ஆனால் உங்களில் எவராலும் என்னை கொல்ல முடியாது என்று கர்ஜித்தவுடன் அவர்கள் என்ன அருகே வர துணிவின்றி திரும்பிவிட்டார்கள் இந்த நிலையில் உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்து நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களின் குதிரை வீரர்கள் தோட்டங்களுக்கிடையே பாய்ந்து வருவதை நான் மலையில் இருந்து பார்த்தேன் அவர்களின் முதலாவதாக அக்ரம் அவரை தொடர்ந்து அபு கதாதா அவரை தொடர்ந்து மிக்தாத் அஸ்வத் லதியுல்லா அன்பும் ஆகியோர் வந்து சேர்ந்தார்கள் முதலில் வந்த அக்ரமுக்கும் எதிரி அப்துல் ரஹ்மானுக்கும் சண்டை மூண்டது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 Yeah. <laughs> நமது காலாட்படைகளின் மிகச் சிறந்தவர் சலாமா என்று கூறினார்கள் நபி அவர்கள் அக்கூட்டத்தினரிடமிருந்து கிடைத்ததை பங்கிடும்போது அதிலிருந்து காலாட்படையைச் சேர்ந்தவருக்கு கொடுக்கும் பங்கு குதிரைப்படையைச் சேர்ந்தவருக்கு கொடுக்கும் பங்கு என ரெண்டு பங்குகளை எனக்கு கொடுத்தார்கள் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் மதினாவிற்கு திரும்பிச் செல்லும் தனது ஒட்டகை அல்பா மீது தன்னுடன் என்னையும் அமர வைத்துக் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் மதினாவிலிருந்து புறப்படும் முன் அப்துல்லா இப் மக்தும் ரஜுல்லா வனுகு அவர்களை பிரதிநிதியாக நியமித்தார்கள்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 மூன்று பெரிய எதிரிகளில் மிகப்பெரிய மற்றும் அதிக பலம் வாய்ந்த எதிரியான குறைஷிகள் விஷயத்தில் ஹுதைபியாவின் சமாதான உடன்படிக்கைக்கு பின் நபி அவர்கள் நிம்மதி அடைந்து விட்டார்கள் எனவே மற்ற இரண்டு எதிரிகளின் கணக்கை தீர்க்க நாடினார்கள் அப்போதுதான் அந்த பகுதியில் அமைதியும் சாந்தியும் சமாதானமும் முழுமையாக நிலவ முடியும்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 ஒன்று இவர்கள்தான் முலிம்களுக்கு எதிராக குறைசிகளையும் மற்ற அரபிகளையும் ஒன்று திரட்டி அகழ்போர் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ரெண்டு முஸ்லிம்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறும்படி குரைலா யூதர்களை தூண்டிவிட்டவர்கள் மூன்று இஸ்லாமிய சமூகத்திற்குள் தன்னை மறைத்து வாழும் நயவஞ்சகர்களுடன் தொடர்பு குழப்பங்களை ஏற்படுத்தியவர்கள் நான்கு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 ஆக இவற்றை சமாளிப்பதற்கு நபியவர்கள் பல படைகளை அனுப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார்கள் மேலும் இந்த சதிகாரர்களுக்கு தலையாக விளங்கும் சலாம் இவ்நூ அபுல் ஹுகைக் உசேர் இவ்னு ஜாரீம் ஆகியோரை கொள்வதும் நிர்பந்தமான ஒன்றாயிற்று ஆனால் இவை அனைத்தையும் விட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 அத்தியாயம் 48 எட்டு வசனம் இருபது இதில் கூறப்பட்டுள்ள இதனை என்பது ஹுதைபியா ஒப்பந்தத்தையும் ஏராளமான பொருட்களை என்பது கைபரையும் குறிக்கிறது இஸ்லாமிய படையின் எண்ணிக்கை நய வஞ்சகர்களும் உறுதி குலைந்த நம்பிக்கையாளர்களும் ஹுதெய்பியாவில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிவிட்டதால் அவர்கள் விஷயமாக அல்லாஹ் நபிக்கு பின்வருமாறு கட்டளை பிறப்பித்தான் நபியே முன்னர் போருக்கு உங்களுடன் வராது பின்தங்கிவிட்டவர்கள் போரில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொள்ள நீங்கள் செல்லும் சமயத்தில் நோக்கி நாங்களும் உங்களை பின்பற்றி வர அனுமதித்து விடுங்கள் என்று கூறுவார்கள் இவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை மாற்றிவிடவே கருதுகின்றார்கள் ஆகவே நீங்கள் அவர்களை நோக்கி நீங்கள் பின்பற்றி வர வேண்டாம் இதற்கு முன்னரே அல்லாஹ் இவ்வாறு கூறிவிட்டான் என்றும் கூறுங்கள் அவர்கள் அல்லாஹ் ஒன்றும் கூறவில்லை நீங்கள் தான் நம்மீது பொறாமை கொண்டு இவ்வாறு கூறுகின்றீர்கள் என்று கூறுவார்கள் அன்றி அவர்களில் சிலரை தவிர மற்ற எவரும் இதன் கருத்தை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் அல் குர் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் பதினைந்து ஆகவே நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் கைபருக்கு புறப்பட்ட போர் புரி ஆசை உள்ளவர்கள் மட்டும் புறப்பட வேண்டும் என்று அறிவித்தார்கள் ஆகவே ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்த ஆயிரத்தி நானூறு தோழர்கள் மட்டும் இப்போருக்காக புறப்பட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் மதினாவில் சிபா இப்னு உருஃபுதா அல் கிஃபாரி அதுலாஹ் வன்வ என்ற தோழரை பிரதிநிதியாக நியமித்தார்கள் ஆனால் நுமைலா இப்னு அப்துல்லா அல் லைசிர் அதுல்லாஹ் வான்ஹு என்பவரை நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் பிரதிநிதியாக நியமித்தார்கள் என்று இப்னு இஸ்ஹாக் ரஹமத்துல்லாய் அலஹி கூறுகிறார் எனினும் ஆய்வாளர்கள் முந்தைய கூற்றையே மிகச் சரியானது என்கிறார்கள் நபி அவர்கள் மதினாவிலிருந்து புறப்பட்ட பின் அபு ஹுரேரா ரதியாஹ் ஹான்ஹு இஸ்லாமை ஏற்று மதினா வந்தார் சிபாவுடன் சுபு தொழுதுவிட்டு இருவரும் நிலைமைகளை பரிமாறி கொண்டவுடன் போருக்கு செல்வதற்கான சாதனங்களை அபு ஹுரேராவுக்கு சிபா ரதியுல்லா ஹான்ஹு தயார் செய்து கொடுத்தார்கள் அதற்கு பின் அபு ஹுரேரா அங்கிருந்து புறப்பட்டு நபி அவர்களிடம் வந்து சேர்ந்தார்கள் அப்போது கைபர் போர் முடிவுற்றிருந்தது நபி சொல்லா ஹலிவாஸ்லாம் அவர்கள் முஸ்லிம்களுடன் ஆலோசித்து அபு ஹுரேராவிற்கும் அவருடன் வந்த தோழர்களுக்கும் கனிமத்தில் பங்கு கொடுத்தார்கள் நயவஞ்சகர்கள் யூதர்களுடன் தொடர்பு கொள்ளுதல் மதினாவில் நயவஞ்சகர்கள் யூதர்களுக்கு சாதகமாக செயல்பட்டார்கள் நயவஞ்சகர்களின் தலைவன் இப்னு உபை கைபரில் உள்ள யூதர்களுக்கு பின்வரும் செய்தியை அனுப்பினான் முகமது உங்களை நோக்கி வருகிறார் உங்களை தற்காத்துக்குள்ள தயாராக இருங்கள்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 கைபரில் உள்ள யூதர்களின் ஒப்பந்த தோழர்களாகவும் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்பவர்களாகவும் இருந்தார்கள் மேலும் நாங்கள் முஸ்லிம்களை வெற்றி கொண்டால் கைபரின் விளைச்சல்களில் சரி பாதியை தருகிறோம் என்று யூதர்கள் கத்வானியர்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள் கைபரின் வழியில் நபி அவர்கள் இஸ்ரூ என்ற மலை வழியாக சென்று அங்கிருந்து ரஜிஇ பள்ளத்தாக்கை சென்றடைந்தார்கள் அங்கிருந்து கத்வான் கிளையின் வசிக்கும் ஒரு நாள் பயண தூரத்தில் இருந்தது அப்போது கத்பான் யூதர்களுக்கு உதவிட ஆயத்தமாகி சென்று கொண்டிருந்தார்கள் வழியில் அவர்கள் போய்கொண்டிருக்கும் போது தங்களது ஊரில் பெரும் ஆரவாரத்தை உணர்ந்தார்கள் முஸ்லிம்கள் தான் குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று எண்ணி தங்களது ஊருக்கு திரும்பிவிட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் கைவருக்கு வரவில்லை படைக்கு வழிகாட்டி சென்று கொண்டிருந்த இரு வழிகாட்டிகளையும்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 எல்லா வழிகளின் மூலமாகவும் நாம் கைவருக்கு சென்றடையலாம் எந்த வழியில் நான் உங்களை அழைத்து செல்ல என்று கேட்டார் நபியவர்கள் ஒவ்வொரு பாதையின் பெயரையும் எனக்கு கூறு என்றார்கள் அதற்கவர ஒரு பாதையை குறிப்பிட்டு அதன் பெயர் ஹஜன் சிரமமானது என்றார் நபியவர்கள் அது வேண்டாம் என்று மறுத்துவிட்டார்கள் அடுத்த பாதையை சுட்டிக்காட்டி அதன் பெயர் ஷாஸ் பிரிந்தது என்றார்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 அல்லாஹின் தூதரே இப்போது நாம் செல்வதற்கு ஒரு வழிதான் மீதம் இருக்கிறது என்று ஹுசேல் கூறினார் நபி சொல்லாஹ் ஹலை வசல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்து அனைத்தையும் உமர் உதயல்லாஹ் வணு அவர்கள் அந்த வழியின் பெயர் என்ன என்று வினவ அவர் மர்ஹபு சந்தோஷமானது வரவேற்கத்தக்கது என்றார் உடனே நபி அவர்கள் அந்த பாதையில் அழைத்து செல்லும்படி கூறினார்கள் வழியில் நடந்த சில நிகழ்ச்சிகள் ஒன்று சலம இப்னு அக்வார்லாஹ் வணிகவர்கள் அறிவிக்கின்றார்கள்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 இவர்கள் எமக்கு அநீதம் இழைக்கிறார்கள் அவர்கள் குழப்ப நினைத்தால் நாம் அனுமதியோம் அனுமதியோம் என்று கவி பாடியவராக சென்றார் நபி சொல்லாஹு அலைவாசலம் வாகனங்களை அழைத்து செல்லும் இவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு ஆமீர் இப்னு அக்வா என்று மக்கள் கூறினார்கள்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 தங்களது படையை நிறுத்தி நபி சல்லாஹ் அலைகி வசல்லம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாகுவே ஏழு வானங்கள் மற்றும் அதற்கு கீழ் உள்ளவற்றின் இறைவனே ஏழு பூமிகள் மற்றும் மேல் உள்ளவற்றின் இறைவனே சைத்தான்கள் மற்றும் அவை இறைவனே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 கொஞ்ச தூரம் வந்தவுடன் இஸ்லாமிய படையை அவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள் ஆ முகமது வந்து விட்டார் அல்லாஹுவின் மீது ஆணையாக முகம்மது அவரது படையும் வந்து விட்டது என்று கூறி கொண்டே ஊருக்குள் ஓடினார்கள் நபி அவர்கள் அல்லாஹு அக்பர் கைபர் நாசமாகிவிட்டது அல்லாஹு அக்பர் கைபர் நாசமாகிவிட்டது நாம் ஒரு கூட்டத்தினரின் ஊருக்கு சென்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அந்த கூட்டத்தினரின் அந்த மிக கெட்டதாகவே அமையும் என்று கூறினார்கள் கைபரின் கோட்டைகள் கைபர் இரண்டு பகுதிகளாக இருந்தது ஒரு பகுதியில் ஐந்து கோட்டைகள் இருந்தன மற்றொரு பகுதியில் மூன்று கோட்டைகள் இருந்தன முதல் ஐந்து கோட்டைகள் என்னவென்றால் ஒன்று நாயிம் ரெண்டு முஹாத் மூன்று ஜுபைர் நான்கு உபை ஐந்து நிசார் இந்த ஐந்தில் முதல் மூன்று கோட்டைகள் நிதா என்ற இடத்தில் இருக்கின்றன மற்ற இரண்டு கோட்டைகள் ஷக் என்ற இடத்தில் இருக்கின்றன கைபரின் மற்றொரு பகுதிக்கு கத்தீபா என்று கூறப்படும்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 ஆனால் ஹுபாப் இப்னு அல் முந்திர் உதயோல்லாஹான் என்ற தோழர் அல்லாஹுவின் தூதரே இந்த இடம் அல்லாஹ் உங்களை தங்க வைத்த இடமா அல்லது உங்கள் யோசனை கிணங்க தங்கியுள்ளீர்களா என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லாஹ் அலைஹ் வசல்லம் இல்லை இது எனது யோசனைதான் என்றார்கள் அவர் அல்லாஹுவின் தூதரே நாம் தங்கியிருக்கும் இந்த இடம் நத்தா என்ற கோட்டைக்கு மிக அருகில் உள்ளது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 ஆயிரம் நபர்களுக்கு சமமானவன் என்று கூறப்பட்டு வந்தது மேலும் இந்த கோட்டையில் இராணுவத்தினர் அதிகமாக இருந்தார்கள் இது இஸ்லாமிய படை எதிர்ப்பதற்கு வசதியானதாக உறுதியானதாக இருந்தது எனவே பல வகையிலும் ஏற்றமானதாக விளங்கி இவ்விடத்தில் இருந்து கொண்டு தாக்குதல் நடத்த யூதர்கள் முதலில் திட்டமிட்டார்கள் இக்கோட்டை கருகில் அழிரது எல்லா வன்கு முஸ்லிம்களுடன் சென்று யூதர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள்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 நான் ஆயிதம் ஏந்திய அஞ்சான் நெஞ்சன் என்று பாடிக்கொண்டு முன்வந்தார் இருவரும் சண்டையிட்டதில் மருகவின் வாழ் ஆமிரின் கேடயத்தில் ஆழப் பதிந்து விட்டது அப்போது ஆமிர் அதையொல்லா அன்கு கேடயத்திற்கு கீழிருந்து அவனை வெட்டுவதற்காக முயன்ற போது அவரது குட்டையாக இருந்ததால் மருகவின் காலில் வெட்டுவதற்கு பதிலாக இவரது காலில் வெட்டிவிட்டது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 அலிரதியல்லா அவர்கள் யூதர்களின் கோட்டைக்கு மிக அருகில் சென்று விட்டபோது போது கோட்டையின் மேலிருந்து ஒருவன் நீ யார் என்றான் அபு தாலிப் என்று பதில் சொன்னார்கள் அப்போது அந்த யகுதி மூசாவிற்கு இறக்கப்பட்ட நூலின் மீது சத்தியமாக நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்றான் இதற்கு பின் மர்கபின் சகோதரன் யாசீர் என்னுடன் சண்டை செய்வன் யார் என்று கொக்கரித்தவனாக படைக்கு முன் வந்தான் ஜுபேர் ரதியாஹ் ஹன்கு அவனை எதிர்க்க தயாரானார்கள் அதை பார்த்த அன்னாரின் தாயார் சஃ ஹன்கா அல்லாஹின் தூதரே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 கோட்டையில்தான் அதிக செல்வங்களும் உணவுகளும் இருந்தன நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் இக்கோட்டையின் மீது தாக்குதல் நடத்த முஸ்லிம்களுக்கு ஆர்வம் ஊட்டி அழைத்துச் சென்றார்கள் இதில் அஸ்லம் கிளையினர் படைக்கு முதல் வரிசையில் இருந்தார்கள் கோட்டைக்கு வெளியில் யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கடுமையான தாக்குதல் மாலை வரை நீடித்தது இறுதியாக சூரியன் மறைவதற்கு சற்று முன் அக்கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள் அக்கோட்டையில் இருந்த மின் ஜசனிக் கருவிகளையும் இக்கால பீரங்கி போன்ற கருவிகளை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள் இப்போரில் ஏற்பட்ட கடுமையான பசியின் காரணமாக படையில் இருந்த சில வீரர்கள் கழுதையை அறுத்து அடுப்பை மூட்டினார்கள் இதை அறிந்த நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் நாட்டுக் கழுதைகளை அறுக்க என தடை விதித்தார்கள் ஜுபேர் கோட்டையை வெற்றி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 அவர்கள் இரவில் கோட்டையிலிருந்து வெளியேறி தேவையான நீரை எடுத்துக் மீண்டும் கோட்டைக்குள் சென்று எனவே இவர்கள் தண்ணீர் பிடிக்க வருவதை தடுத்தால்தான் மைதானத்தில் உங்களுடன் போர் செய்ய இறங்குவார்கள் என்று ஆலோசனை கூறினார் அவரின் ஆலோசனைக்கு நபி அவர்கள் தண்ணீர் எடுக்க வருவதை தடுத்து இதனால் யூதர்கள் கோட்டையிலிருந்து வெளியேறி முஸ்லிம்களுடன் கடுமையான யுத்தம் புரிந்தார்கள் போரில் சில முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதுடன் சுமார் பத்து யூதர்களும் கொல்லப்பட்டார்கள் இறுதியாக முஸ்லிம்கள் கோட்டையை வெற்றி உபை கோட்டையை வெற்றி கொள்ளுதல் ஜுபேர் கோட்டையை முஸ்லிம்கள் வெற்றி கொண்ட அங்கிருந்து யூதர்கள் வெளியேறி உபை கோட்டைக்குள் புகுந்து கொண்டார்கள் முஸ்லிம்கள் அக்கோட்டையை முற்றுகையிட்டார்கள் இரண்டு யூதர்கள் ஒருவர்பின் ஒருவராக தன்னிடம் சண்டை செய்பவர்கள் யார் என்று மைதானத்தில் இறங்கினார்கள் அந்த இருவரை முஸ்லிம் வீரர்கள் வெட்டி சாய்த்தார்கள் அதில் இரண்டாவதாக வந்த எகுவதியை சிவப்பு தலைப்பாகை உடைய துஜானா சிமாக் இபுனு கரஷா ரதியாஹ் வான்கு என்ற வீரத்தில் பிரசித்தி பெற்ற நபித்தோழர் வெட்டி வீழ்த்தினார் இரண்டாவது வீரனை வெட்டிய பின் அபு துஜானா ரதியாஹ் வான்கு கோட்டைக்குள் நுழையும் ஈடுபட்டார் அவருடன் முஸ்லிம் வீரர்களும் அதற்காக முயற்சி செய்தார்கள் அந்த நேரத்தில் கடுமையான போர் நடைபெற்றது பின்பு அங்கிருந்து யூதர்கள் தப்பித்து நஜார் கோட்டைக்குள் சென்றார்கள் பிறகு இந்த உபை கோட்டையும் முஸ்லிம்கள் வசமானது நஜார் கோட்டையை வெற்றி கொள்ளுதல் நத்தா பகுதியில் இருந்த கோட்டைகளில் மிக வலிமையானது இக்கோட்டையே ஆகும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உயிர்த்தியாகம் செய்தாலும் முஸ்லிம்களால் இக்கோட்டையை வெற்றி கொள்ள முடியாது என்று யூதர்கள் உறுதியாக நம்பியிருந்தார்கள்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 நபி நத்தா நத்தாப் பகுதியில் உள்ள கோட்டைகளை முழுமையாக வெற்றி கொண்ட பின் இரண்டாவது பகுதியான கத்திபாவிற்கு தங்களது படையுடன் வந்தார்கள் அங்கு யூதர்களின் கமுஸ் அபு ஹூ குடும்பத்தினர் கோட்டை வத்தீக் சுலாலிம் ஆகிய மூன்று கோட்டைகள் இருந்தன நத்தா பகுதியில் தோல்வியுற்று ஓடிய யூதர்கள் எல்லாம் இக்கோட்டைகளுக்குள் புகுந்து கொண்டார்கள் நபி சொதுல்ல அலி வசலம் அவர்கள் செய்த போர்களை பற்றி குறிப்பிடும் வரலாற்று இந்த மூன்று கோட்டைகளை வெற்றி கொள்வதில் சண்டை ஏதும் நடந்ததா இல்லையா என்பதில் பல கருத்துகள் கூறுகிறார்கள் இவனு இஸ் ரஹத்துல்லாய் அலையை கூறுவதிலிருந்து கமுஸ் கோட்டை மட்டும் பேச்சுவார்த்தன்றி முழுமையாக சண்டையை கொண்டே வெற்றி கொள்ளப்பட்டது என்று தெரிய வருகிறது அல்வாக்கு ரஹமத்துல்ல என்ற வரலாற்று ஆசிரியர் இந்த மூன்று கோட்டைகளும் பேச்சுவார்த்தைக்கு பின் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன கமுஸ் கோட்டையை தவிர மற்ற ரெண்டு கோட்டைகளும் எவ்வித சண்டையுமின்றி பேச்சுவார்த்தையை கொண்டே முஸ்லிம்களிடம் சரணடைந்தன கமுஸ் கோட்டைக்கு மட்டும் முதலில் சண்டை நடந்தது அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்து கைவசமாகியிருக்கலாம் ஆக கருத்து எதுவாக இருப்பினும் நபி சொல்லாஹ் அலைகி வசல்லம் இந்த பகுதியை சுற்றி மட்டும் பதினான்கு நாட்கள் முற்றுகையிட்டிருந்தார்கள் யூதர்கள் கோட்டையை விற்று வெளியேறவில்லை இறுதியாக நபி சொல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்கள் மின்ஜனி கருவிகளை நிறுவி தாக்குதல் நடத்த திட்டமிட்டார்கள் இதை அறிந்த யூதர்கள் நிச்சயமாக நாம் அழிந்தே தீர்வோம் என்பதை அறிந்து கொண்ட பின்புதான் ஒப்பந்தம் செய்து கொள்ள முன் பேச்சுவார்த்தை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 நபிசதுல்லாஹ் அலைவாசலம் அவனிடம் அதைப் பற்றி விசாரிக்கவே அவன் அந்த பொக்கிவிசம் உள்ள இடம் எனக்கு தெரியாது என்று பொய்யுரைத்தான் அப்போது மற்றொரு யூதன் நபி வந்து கினானா ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த பாழடைந்த வீட்டிற்கு வந்து போவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறினான் உடனே நபி சொதுல்லாஹூ அலை வசலம் அவர்கள் கினானாவிடம் அவர் கூறுவது போன்று அப்பொருள் உம்மிடம் இருந்தால் நான் உன்னை கொன்றுவிடட்டுமா என்று கேட்க அவன் சரி என்றான் நபி கட்டளை கிணங்க அந்த பால் வீடு தோண்டப்பட்டு அதில் பொக்கிஷங்களின் ஒரு பகுதி கண்டெடுக்கப்பட்டது நபி சொல்லு அலிஹஹி வசல்லம் மீதமுள்ள பொக்கிஷங்கள் எங்கே என்று கேட்க அவன் அதை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டான் அவனை நபி அவர்கள் கொடுத்து இவனிடம் உள்ள அனைத்தையும் வாங்கும் வரை இவனை வேதனை செய்யுங்கள் என்று கூறினார்கள் ஜுபேர் ரதி வான்கு அம்பின் கூறிய பகுதியால் அவனது நெஞ்சில் குத்தினார்கள் அவனது உயிர் போகும் தருவாயில் அவனை முகமது இபின் அஸ்லமாவிடம் ஜுபேர் ரதி அல்லாஹ் கொடுத்து விட்டார்கள் முகமது இபின் அஸ்லமாவின் சகோதரர் மஹ்மூத் நாயும் கோட்டையின் சுவரின் நிழலுக்காக அமர்ந்திருந்த போது கோட்டையின் மேலிருந்து திருகை கல்லை தள்ளிவிட்டு யூதர்களால் கொல்லப்பட்டார் எனவே முகமது இபின் அஸ்லமா ரவி அல்லாஹ் இவனை கொலை செய்தார் அபுல் ஹுகைக்கின் ரெண்டு மகன்களும் பொருட்களை மறைத்து வைத்திருந்ததால் அவர்களை கொள்ளும்படி நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள் புது மனப்பெண்ணாக இருந்த ஹையின் மகள் சஃபியாவை நபி அவர்கள் சிறை பிடித்தார்கள் இவரை இப்னு அபு ஹுகைக் மணந்திருந்தான் கனிமத் பங்கு வைக்கப்படுதல் நபி சதுல்லாஹ் அலை வசல்லம் யூதர்களை கைபரிலிருந்து வெளியேற்றி நாடு கடத்த திட்டமிட்டார்கள்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 கைபர் பூமியை நபி சொதுல்ல அலி வசலம் யூதர்களிடம் கொடுத்தார்கள் அப்துல்லா ரவாகார் விளைச்சல்களின் கண்காணிப்பாளராக இருந்தார்கள் நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் கைபர் பூமியை முப்பத்தி ஆறு பங்காக பிரித்தார்கள் பின்பு ஒவ்வொரு பங்கையும் நூறு பங்காக பிரித்தார்கள் ஆக மொத்தம் மூவாயிரத்தி அறுநூறு பங்குகளாயின அதிலிருந்து சமப்பாதி பங்கு நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உரியதாகும் அதாவது ஆயிரத்தி பங்குகளில் மற்ற முஸ்லிம்களுக்கு கிடைப்பதை போன்றே நபி அவர்களுக்கும் ஒரு பங்கு என்று முடிவானது மீதம் உண்டான ஆயிரத்தி எட்நூறு பங்குகளை பொதுவாக முஸ்லிம்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் தனியாக ஒதுக்கிவிட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லாம் இதை ஆயிரத்தி எட்நூறு பங்குகளாக ஆக்கியிருந்ததற்கு காரணம் இந்த கைபரின் வெற்றி அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஹுதேபியாவை கலந்து கொண்டவர்களுக்காக வழங்கப்பட்டதாகும் அவர்கள் இங்கு இருப்பினும் சரி இல்லை என்றாலும் சரி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 கைபரில் அதிகம் கனிமத்து பொருட்கள் கிடைக்க பெற்றன என்று தெரிய வருகிறது இவ்வளவு உமர் உதயொல்லாக கூறுகிறார்கள் கைபரை வெற்றி கொள்ளும் வரை நாங்கள் வயிறார உண்டதில்லை கைபர் வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் நாங்கள் வயிறார பேரித்தம்பழம் சாப்பிடுகிறோம் ஆதாரம் சஹி உல் புகாரி முஹாஜிர்களுக்கு கைபரில் பேரித்த மரங்களும் சொத்துகளும் கிடைத்து விட்டதால் திரும்பியவுடன் அன்சாரிகள் முகாஜிர்களுக்கு கொடுத்திருந்த பேரித்த மரங்களையெல்லாம் அவர்களிடமே நபி அவர்கள் திரும்ப கொடுத்தார்கள் முஸ்லிம் ஜ வருகை முடிந்த பின்னர் ஜாஃபர் வான்கு அவர்களும் அவர்களும் தங்கள் தோழர்களுடன் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடம் வந்தார்கள் இதை பற்றி அபு மூசா ரசாஹ் வான்கு கூறுகிறார்கள் நாங்கள் யமனில் வசித்து வந்தோம் முகமது சோல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த செய்தியை நாங்கள் அறிந்தோம் நானும் எனது சகோதரர்களும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட எங்களது கூட்டத்தினரும் நபி அவர்களைச் சந்திக்க புறப்பட்டோம் ஆனால் எங்களது கப்பல் திசை மாறி ஹபஷா சென்றுவிட்டது அங்கு நஜாஷியிடம் ஜாஃபர் உதயல்லா வன்வர்களும் அவரது தோழர்களும் இருக்கக் கண்டோம் அவர் எங்களை இங்கு தங்குமாறு நபி சொல்லா வலைவசலும் அனுப்பியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் எங்களுடன் தங்குங்கள் என்று கூறினார் நாங்களும் அவருடன் தங்கியிருந்தோம் பிறகு அவர் நபி அவர்களை சந்திக்க புறப்பட்ட நாங்களும் அவருடன் புறப்பட்டோம் நாங்கள் நபி சந்திக்க மதினா வந்தபோது அவர்கள் மதினாவிலிருந்து கைவருக்கு புறப்பட்டு விட்டார்கள் நாங்களும் கைபர் சென்றோம் கைபர் போரில் கலந்து எவருக்கும் கைவரில் கிடைத்த கனிமத்தில் பங்கு கொடுக்கவில்லை ஆனால் எங்களுக்கும் ஜாஃபர் மற்றும் அவரது தோழர்களுக்கும் நபி சொல்ல அலிவாசலம் கைபரின் கனிமத்தில் பங்கு கொடுத்தார்கள் ஆதாரம் சாஹி புகாரி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 நபி சதுல்லாஹ் ஹலை வஸ்லம் அவர்கள் அம்ரு இப்னு உமையா அம்ருல்ல நஜாஷியிடம் அனுப்பி ஜாஃபரையும் அவரது தோழர்களையும் அழைத்து வருமாறு கூறினார்கள் நஜ்ஜாஷி அவரில் நபி அவர்களிடம் அனுப்பி வைத்தார் அந்த நேரத்தில் அவர்கள் மொத்தம் பதினாறு நபர்கள் இருந்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் இதற்கு முன்னதாகவே மதினா வந்துவிட்டார்கள் இந்த சமயத்தில்தான் அபு மூசாவும் ஜாஃபருடன் வந்தார் சஃ திருமணம் இவரின் கனவர் கினானா இப்னு அபு ஹுகைக் மோசடி செய்த குற்றத்தால் கொல்லப்பட்டார் ஆகவே இவர் கைதியானார் கைதிகள் ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள் என்ற நபி தோழர் நபி சொல்லு அலை வசலம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே கைதிகளில் எனக்கு ஒரு பெண்ணை தாருங்கள் என்று கேட்டார் நபி அவர்கள் உனக்கு விருப்பமான ஒரு பெண்ணை அழைத்து செல் என்று கூறினார்கள் அவர் கைதிகளில் இருந்த சஃபின் த அழைத்துச் சென்றார் அதை பார்த்த மற்றொரு தோழர் நபி அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே குரைலா, நரீர் ஆகிய இரண்டு கிளைனருக்கும் தலைவியான சஃ நீங்கள் திகியாவிற்கு கொடுத்தீர்களா அப்பெண் உங்களை தவிர வேறு யாருக்கும் தகுதியானவர் அல்ல என்று கூறினார் நபி அவர்கள் அவரை சஃபியாவுடன் அழைத்து வாருங்கள் என்றார்கள் திகியா சஃபியாவுடன் வரவே நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் சஃயாவை பார்த்தார்கள் பின்பு திகாவிடம் கைதிகளில் வேறொரு பெண்ணை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று கூறினார்கள் அதற்கு பின் சஃபியாவுக்கு இஸ்லாமை பற்றி எடுத்துக் கூற அவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் நபி அவர்கள் சஃகா அவர்களை உரிமையிட்டு திருமணம் செய்து கொண்டார்கள் அவரை உரிமை விட்டதையே அவருக்கு மகராக ஆக்கினார்கள் நபி சல்லு அலைவசம் மதினா திரும்பும் வழியில் சத்து சஹ்பா என்ற இடத்தில் சஃகா பெருந்தொடக்கிலிருந்து தூய்மை அடைந்தார்கள் உம்முலை அலங்கரித்து இரவில் நபி அவ அனுப்பி வைத்தார்கள் நெய் மற்றும் சத்துமாவினால் செய்யப்பட்ட ஒரு வகை பாயாசத்தை கொண்டு நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் வலிமா விருந்து வைத்தார்கள் மூன்று நாட்கள் சஃ ஹன்கா அவர்களுடன் நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் தங்கினார்கள் ஆதாரம் சாஹி உல் புகாரி ஜாது நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சஃபியாவுடைய கண்ணத்தில் அடியின் வடுவை பார்த்து இது என்ன என்று கேட்டார்கள்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 கைபரை முழுமையாக வெற்றி கொண்டு நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் முழு நிம்மதி அடைந்தார்கள் அப்போது சல்லாம் இப்பவனின் மனைவி ஜைனப் ஹாரிஸ் என்பவள் நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்களுக்கு விருந்து ஒன்று ஏற்பாடு செய்தாள் விருந்தில் ஒரு ஆட்டை விஷத்துடன் சமைத்தாள் குறிப்பாக நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் விரும்பி உண்ணும் பகுதி முன் சப்பை என்பதை தெரிந்து அதிலே அதிக விஷத்தை ஏற்றினாள் நபி அவர்கள் அதிலிருந்து ஒரு துண்டை எடுத்து கடித்தார்கள்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 நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடன் பிஷ்ரீபுன் பரா அன் என்ற தோழரும் சாப்பிட்டார்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 நான் பல மூல நூல்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது இந்த போரில் கொல்லப்பட்டவர்களின் இருபத்தி மூன்று பார்த்தேன் அதாவது அந்த இருபத்தி பெயர்களில் ஒரு பெயர் தபிரியில் மட்டும் இடம்பெற்றுள்ளது இன்னும் ஒரு பெயர் வாகிதியில் மட்டும் இடம்பெற்றுள்ளது மற்றொருவர் சமைக்கப்பட்ட ஆட்டை சாப்பிட்டு மரணித்தவராவார் மற்றொருவர் பதிலில் கொல்லப்பட்டாரா அல்லது கைவரில் கொல்லப்பட்டாரா என்பது பற்றி இரு கருத்துகள் உள்ளன ஆனால் அதில் சரியானது அவர் பதிலில் கொல்லப்பட்டார் என்பதுதான் ஆகவே முஸ்லிம்களில் பத்தொன்பது நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதுவே ஏற்றமானது யூதர்களில் தொன்னூற்றி மூன்று பேர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆதாரம் ரஹ்மது நபி சதுல்லாஹ் அலை வசலம் கைபருக்கு வந்தபோது ரதி அல்லாஹ் வன்கு என்பவரை ஃபதக் என்ற இடத்தில் உள்ள யூதர்களிடம் அனுப்பி இஸ்லாமை ஏற்குமாறு அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக் தாமதம் காட்டினார்கள் நபி அவர்களின் கைபர் வெற்றியை பார்த்த இவர்களின் உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தினான் இதனால் ஃபத்தக் யூதர்கள் நபி தூது அனுப்பி கைபர் வாசிகளிடம் ஒப்பந்தம் செய்தவாறு தங்களிடமும் ஒப்பந்தம் செய்து கொள்ளுமாறு வேண்டினார்கள் அதாவது ஃபத்தக்கின் விளைச்சலில் சரிபாதியை தர அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அதை நபி ஏற்றுக்கொண்டார்கள் ஃபத்தக் சண்டையின்றி வெற்றி கொள்ளப்பட்டதால் அதன் விளைச்சல் அனைத்தும் நபி மட்டும் சொந்தமாயிற்று ஆதாரம் வாத்தில் குரா நபி சதுல்லா அலை வசலம் அவர்கள் கைபர் போரை முடித்து அங்கிருந்து நோக்கி புறப்பட்டார்கள் அங்கு யூதர்களின் ஒரு கூட்டமும் அரபுகளின் ஒரு கூட்டமும் சேர்ந்து கொண்டார்கள் நபி அவர்கள் முஸ்லிம்களுடன் அங்கு சென்றபோது அங்கிருந்து யூதர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருந்ததால் முஸ்லிம்களை நோக்கி அம்பெறிந்து தாக்குதல் நடத்தினார்கள் இதில் நபி அவர்களின் என்ற அடிமை கொல்லப்பட்டார் அவருக்கு சொர்க்கம் உண்டென மக்கள் நற்செய்தி கூறினார்கள் ஆனா நபி சலுல்லா ஹலை வசலம் ஒரு காலம் அவ்வாறு இல்லை எனது உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக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 யூதர்களின் எதிர்பாராத இந்த தாக்குதலால் நபி அவர்கள் உடனடியாக தங்களது தோழர்களை போருக்கு தயார்படுத்தி அணிவகுப்பை நடத்தினார்கள் மேலும் முழு படைக்குள்ள பெரிய கொடியை உபாதாவிடம் கொடுத்தார்கள் அதற்கு பின் மற்ற சிறிய கொடிகளில் ஒன்றை ஹுபாப் இப்னு முந்திரிடமும் மற்றொரு கொடியை சால் இவ் ஹுனைப் இடமும் மற்றொரு கொடியை அப்பாத் இவனு பிஷ்ரு இடமும் கொடுத்தார்கள் இதை அடுத்து இஸ்லாமிய இயற்கை நபி சுல்லாஹ் அலை வசம் யூதர்களை அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் அவர்களிலிருந்து ஒருவன் வெளியேறி சண்டைக்கு வந்தான் அவனை ஜுபேர் இப்னு அவ்வாம் உதயுல்லா ஹான்கு கொன்றார் பின்பு மற்றொருவன் சண்டையிடம் வந்தான் அவனையும் ஜுபேர் உதயுல்லா ஹான்கு கொன்றார் பின்பு மற்றொருவன் வந்தான்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 கைபர் பதக் வாதில் குரா ஆகிய இடங்களிலிருந்து யூதர்கள் எல்லாம் பணிந்து விட்டார்கள் என்ற செய்தி தைமாவில் உள்ள யூதர்களுக்கு கிடைத்தது அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக எந்த போர் நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை மாறாக அவர்களே முன்வந்து சமாதானம் செய்து கொள்வதற்கு நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களிடம் தூது அனுப்பினார்கள் நபி அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களது சொத்துக்களை அவர்களிடமே கொடுத்து விட்டார்கள் ஆதாரம் ஜாது மகாத் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் ஒரு உடன்படிக்கை பத்திரத்தையும் அவர்களுக்கு எழுதி கொடுத்தார்கள்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 ஆதாரம் ஜாது மகாத் கைபர் போரின் பல நிகழ்வுகளை கவனித்து பார்க்கும் போது நபி சலாஹா அலிவாசலம் அவர்கள் திரும்பி இருக்க வேண்டும் என்றே தெரிய வருகிறது அபான் இபனு சகித் படை பிரிவு சங்கைமிக்க மாதங்கள் முடிந்ததற்கு பின் வீரர்கள் யாருமின்றி மதினாவை காலியாக வைப்பது முறையல்ல என்பதை ஒரு ராணுவ தலைவர் அறிந்து வைத்திருப்பதை விட நபி சொல்லாஹ் அலிவாசலம் நன்றாகவே அறிந்திருந்தார்கள் ஏனென்றால் மதினாவை சுற்றியிருந்த கிராம அரபிகள் முஸ்லிம்கள் எப்பொழுது அயர்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் எனவேதான் கைபருக்கு போய்கொண்டிருக்கும் வழியிலேயே அபான் இப்னு சாஹிதின் தலைமையின் கீழ் நஜிதில் உள்ள கிராம அரபிகளை அச்சுறுத்துவதற்காக ஒரு படையை நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் அனுப்பிவிட்டார்கள் நபி அவர்கள் கொடுத்த கடமையை நிறைவேற்றிவிட்டு கைபர் நோக்கி அபானிப் சாஹித் லதியுல்லா வன்கு திரும்பினார் அதற்குள் நபி அவர்கள் கைவரி வெற்றி கொண்டு விட்டார்கள் அநேகமாக இந்த படையை ஹிஜ்ரி ஏழு சஃபர் மாதத்தில் அனுப்பியிருக்க வேண்டும் இப்போரை பற்றிய சில குறிப்புகள் புகாரில் இடம்பெற்றுள்ளது ஆனால் புகாரியின் விரிவுரையாளர் இவ்வளவு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அழகி இப்போரை பற்றிய சரியான தகவல் தனக்கு தெரியவில்லை என்பதாக குறிப்பிட்டுள்ளார்கள் ஆதாரம் சாஹி உல் புகாரி ஃபதோ உல்